யே நம ஸ்ரீமத் பகவத் கீதை ரெண்டாவது அத்தியாயத்தினுடைய பதிமூணாவது ஸ்லோகத்துக்கு பார்த்தம் பார்க்க போறோம் தேன் யாஹே கௌம ஜரா தேத்தர்த்தி தீரஸ்தத்ரண முஹியத்தீ பதினோராவது ஸ்லோகத்தில் பகவான் உபதேசம் பண்ணினார் ஆத்ம ஜானிகள் கவலைப்படுறதில்ல அதிலேருந்து நாம் தெரிஞ்சுட்டோம் இருக்கணும் துக்கப்படாமல் இருக்கணும்னா ஆத்ம அடையணும்னு தெரிஞ்சுட்டோம் ஆத்ம ஜியானம்னா நம்மளை அதாவது நான் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஆத்ம ஜியானம் அப்படின்னும் தெரிஞ்சுட்டோம் ஞானம் நமக்கு தானாக வராது நமக்கு யாராவது சொல்லிக் கொடுத்தா தான் நம்மளை பற்றின ஞானம் வரும் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நான் யாருன்னு எனக்குள்ளேயே நான் கேட்டுன்ட்ருக்க முடியாது சில பேர் அப்படி நினைக்கிறா நான் யாருன்னு எனக்குள்ளேயே நான் கேட்டுருந்தா எனக்கு என்னை பற்றின ஞானம் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறது சரியில்லை ஏன்னால் சரியான பிரமாணத்து மூலமாக தான் ஞானம் வரும்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆதிசங்கரர் சாஸ்திரத்து மூலமாக தான் ஆச்சாரியன் மூலமாகத்தான் தன்னை பற்றின ஞானத்தை தான் அடைய முடியும் அப்படின்னு உபதேசம் பண்ணியிருக்கார் நானே என்னை பற்றி என்கிட்டயே கேட்க ஆரம்பித்தேன்னா என்னப்படி எப்படி தெரிஞ்சுக்க முடியும் நானும் அஜானி என்னை பற்றின ஞானம் எனக்கு இல்லை என்னை பற்றின ஞானம் எனக்கு இல்லாத போது என்னை பற்றின ஞானம் எனக்கு எப்படி தானாக வர முடியும் அது பொதுவாக புரிஞ்சுக்கணும் எப்போவுமே உலகத்தில் ஞானங்கிறது அதுக்குள்ள சாதனத்து மூலமாக தான் அடையப்படுறது தன்னை பற்றின ஜானம் தனக்கு தானாக வரும்னு நினைக்கிறது சாஸ்திரப்படி சம்பிரதாயப்படி தவறுங்கிறத புரிஞ்சுக்கணும் அதனால் பகவான் என்ன பண்ணுறார் அதுக்குன்னு பொறுமையாக ஆத்ம ஜியானத்தை அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணுறார் ஆத்மாவோடய லக்ஷணம் முதல்ல சொன்னார் ஆத்மா நித்யா ஆத்மா நித்தியம்னு சொன்னார் அதுலேருந்து நாம் என்ன புரிஞ்சுக்கணும் நான் நித்தியமானவன் என்னை சார்ந்து இருக்கிற நான் அல்லாத அனாத்மாவான இந்த உடம்பு அனித்தியமானது அப்படிங்கிற ஒரு ஞானம் நமக்கு வந்து ஆத்மா அகம் நித்யா இந்த சரீரம் அனாத்மா அநித்யம் அப்படின்னு புரிஞ்சு போயிட்டு இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறதுன்னா அதையே கொஞ்சம் விளக்கி சொல்கிறது இந்த உடம்பில் நமக்கு வந்து குழந்த பருவம் பருவம் முதுவ பருவம் மாறுவது ஆனால் நான்கிற ஒரு தத்துவம் மாறுறதில்ல குழந்தையாக இருந்த நான்தான் வாலிபனாக இருக்கேன் வாலிபனாக இருந்த நான்தான் வயசானவனாக இருக்கேன் இந்த நான்கிறது மாறல உடம்போட தன்ம விகாரங்கள்லாம் மாறியிருக்கு அப்போ நான்கிற தத்துவம் மாறாமல் இருக்கு அதைத்தான் பகவான் இங்கே சொல்கிறார் ஆத்மா நிர்வீக்காரா அதாவது தத்துவம் மாறாதது ஆத்ம தத்துவம் மாறாதது நிர்வீகாரம் அனாத்மாவான உடம்புங்கிற தத்துவம் மாறக்கூடியது சவிகாரமானது இந்த ஸ்லோகத்திலேருந்து நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம்னா ஆத்மா நிர்வீக்காரா அனாத்மா சவிகாரா ஆத்மா நிர்வீகாரம்னா நான்னு புரிஞ்சுக்கணும் நான் மாறாதவன் என்னோட உடம்பு மாறின்னு இருக்கும் அதுக்கு இந்த ஸ்லோகத்தில் இந்த விஷயம் இப்படி சொல்லப்பட்டிருக்கு அஸ்வின் தேகே யதா கௌமாரம் எவ்வனம் ஜ பவத்தி ததா தேகாந்தரப் பிராப்தி பவதி இந்த உடம்பில் எப்படி கௌமாரம் எவ்வனம் ஜரைங்கிற பருவங்கள்லாம் வர்றதோ அப்படித்தான் இன்னொரு உடம்புக்குள்ளே இந்த சரீர் ஆத்மா போகிறதும் ஆகிறதுங்கிறார் தேகாந்தரம்னு சொன்னால் ஒரு உடம்புலேருந்து இன்னொரு உடம்புக்கு ஆத்மா போகிறது ஆக இந்த குழந்த பருவம் செத்து போய் வாலிப பருவம் வர்றது நான் செத்து போகிறதில்ல பருவந்தான் செத்து போகிறது வாலிப பருவம் வருது வாலிப பருவம் செத்து போய் அதுக்கப்புறம் முதுமை பருவம் வர்றது அப்படியே முதும பருவம் செத்து போகிறது உடம்பே செத்து போகிறது நான் இன்னொரு உடம்புக்குள்ளே போயிடுறேன் உடம்பு மாறுறதை பற்றி எப்படி நம்ம குழந்த பருவத்திலேருந்து வாலிப பருவத்துக்கு வரும்போது துக்கப்படுறது இல்லையோ வாலிப பருவத்திலேருந்து வயசான பருவத்துக்கு போடுற போது முடியாதோ துக்கப்பட இல்லையோ துக்கப்படுவோம் இருந்தாலும் கூட அது பருவம் தானே மாறுறது அது மாதிரி இன்னொரு உடம்புக்குள்ளே இந்த ஆத்மா போகிறதும் மாறுறது தீரகா தத்த ந முக்கியதி தீரஹான்னு சொன்னால் நன்றாக இந்திரிய விஷயங்கள்லேருந்து காப்பாற்றுறவன் அர்த்தம் நல்ல புத்தியை ஷார்ப்பாக வச்சிருக்கிறவன் ஷார்ப்பு இன்டலெக்டல்லாம் சொல்கிறோம் இல்லையா ரொம்ப சூக்ஷ்மமாக சிந்திக்கிறவன் சாஸ்திரப்பிரமாணம் குரு பக்தியோடு படிக்கிறவன் அவனுக்கு ஆத்மாவை குறிச்ச இந்த விஷயத்தில் மயக்கமே இல்லை குழப்பம் இல்லை இந்த சரீரத்திலேருந்து ஆத்மா கிளம்பி இன்னொரு உடம்புக்கு போகிறத பற்றி அவனுக்கு கவலையோ குழப்பமோ கிடையாது எனவே இந்த ஸ்லோகத்திலேருந்து ஆத்மா சரீரத்தை மாற்றினாலும் புத்திசாலி கவலைப்படுறது இல்லைங்கிற கருத்தும் கிடைக்கிறது அதே சமயம் ஆத்மாவுக்கு எந்த விகாரமும் இல்லைங்கிற ஒரு ஜானமும் கிடைக்கிறது உடம்புக்கு இருக்கிற விகாரத்தை குறித்து நாம் கவலைப்படுறது அவசியம் இல்லை பிரயோஜனம் இல்லை என்னது மாறத்தான் போகிறது மாறப் போகிறத குறித்து கவலைப்பட்டு என்ன ஆக போகிறது அப்படிங்கிற ஒரு ஜானத்தை பகவான் இங்கே கொடுத்துருக்காரு ஆக இந்த ஸ்லோகத்தினுடைய பரம தாத்பரியம் ஆத்மா அகம் நெர்வீக்காரா அனாத்மா தேகா சவிகாரஹா அப்படிங்கிற ஞானோபதேசம் தான் இந்த ஸ்லோகத்திலேருந்து கிடைக்கிறது அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள்